அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாஹும் அலி வசல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்ட பொருட்களிலேயே அதுதான் மிக அதிக இருந்தது அதற்கு எந்த மதிப்பும் அளிக்காமல் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ார்கள்ழு முடிந்ததும் அப்பொருட்களின் அருகே அமர்ந்து கொண்டு காண்பவர்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டிருந்தார்கள் அப்போது நபிசல்லும் அலிவசம் அவர்களின் பெரிய தந்தை அப்பாஸ் அலி அல்லாஹும் வந்து அல்லாஹின் தூதரே பதிர்போரில் முஸ்லிம்களால் கைதிகளாக பிடிக்கப்பட்ட நானும் என் சகோதரர் அபு தாலிவுடைய மகன் அகிலும் விடுதலை பெறுவதற்காக நான் பெரும் தொகையை பணையமாக வழங்கியுள்ளேன் எனவே எனக்கு தாராளமாக வழங்குங்கள் என்று கேட்டார்கள் உமக்கு தேவையான அளவுக்கு அள்ளி கொள்வீராக என்று நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதும் அப்பாஸ் அலி அல்லாஹின் அவர்கள் தமது துணியில் அது கொள்ளும் அளவுக்கு அள்ளி கொண்டார்கள் பின்னர் அதை தூக்க அவர் முயன்ற போது இயலவில்லை அல்லாஹுவின் யாரையாவது என் இதை தூக்கிவிட சொல்லுங்களேன் என்று கேட்டதற்கு முடியாது என்று நபி சொல்லாஹம் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படியானால் நீங்களாவது அப்போதும் அவரால் இயலவில்லை அல்லாஹின் தூதரே யாரையாவது என் மீது தூக்கி வைக்க செய்யுங்கள் என்று அவர் கேட்க நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் முடியாது என்றனர் நீங்களாவது தூக்கி வையுங்களேன் என்று அவர் கேட்க அதற்கு முடியாது என்றனர் மேலும் சிறிதளவை அள்ளி வெளியே போட்டுவிட்டு அதை தம் தோளில் தூக்கி வைத்துக் அப்பாஸ் அலி அவர்கள் நடக்கலானார் அவர் மறியும் வரை நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அவரது பேராசையை எண்ணி வியந்தவர்களாக அவரையே பார்த்துக் கொண்டிருந்தனர் நபி சொல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அவ்விடத்திலிருந்து எழும்போது ஒரு வெள்ளி காசு கூட மீதமாக இருக்கவில்லை